நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த மருத்துவர் இவர் அவரோட நூத்தி பிறந்த தினம் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ஹார்மோன் நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இந்த ஹார்மோன் பத்தி ஆராய்ச்சி மேற்கொண்ட மருத்துவ குறிப்பா தைராய்டு கிளாண்ட் அதை பத்தியும் அது சம்பந்தமான அறுவை சிகிச்சையிலையும் சிறப்பு கவனம் செலுத்தின ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் பொதுவா நம்ம உடம்பில் மேஜரா ரெண்டு விதமான சுரப்பிகள் அதாவது கிளாண்ட்ஸ் வந்து இருக்கும் அது நாளமில்லா சுரப்பி அதாவது எக்ஸோகிரைன் கிளாண்ட் அப்படிங்கிறது ஒன்று அடுத்தது நாளமில்லா சுரப்பி அதாவது கிளாண்ட் இதுல தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது நாளமில்லா சுரப்பி அப்படிங்கிறதுல ஒண்ணு இந்த தைராய்டு கிளாண்டு தான் நம்ம உடம்பில் நடக்கிற பலவிதமான ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஒன்று நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி அதாவது எனர்ஜி நாம் சாப்பிட்ற உணவுலருந்து பிரித்து அதை ரத்த ஓட்டத்தில் சேக்க வெச்சு உடல் முழக்க பரவ ஒரு மிக முக்கியமான வேலையை செய்யறது தைராய்டு கிளாண்டு அதோடு மட்டும் நம்ம உடம்போட டெம்பரேச்சர் நம்மளோட இதய துடிப்பு ஹார்ட் பீட் இப்படி முக்கியமான வேலைகளை கண்ட்ரோல் பண்றதும் தைராய்டு கிளாண்ட் தான் அப்படிப்பட்ட தைராய்டு சுரப்பி பழுதுபட்டாலோ இல்ல சரியா வேலை செய்யல அப்படின்னாலோ நம்ம உடம்போட பல ஃபங்க்ஷன்ஸ் ஸ்லோ ஆயிரும் அதனால பல தொல்லைகள் நம்ம உடம்புக்கு ஏற்படும் இதனால நம்ம உடம்பு பாதிப்படையு தைராய்டு ஆராய்ச்சி பண்ணி அது அபெக்ட் ஆனவங்களுக்கு சர்ஜரி மூலமா அதாவது அறுவை சிகிச்சை மூலமா தைராய்டு கிளாண்ட சரி செய்ய முடியும் அப்படின்ட்டு தன்னோட ஆராய்ச்சி முடிவை எூத்தி எண்பத்தி மூணுல வெளியிட்டார் எமில் அது வரைக்கும் அதாவது ஆராய்ச்சி முடிவு வெளியாகிற வரைக்குமே ரொம்ப கடினமான இறப்பு சதவிகிதம் அதாவது அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு கருதப்பட்ட தைராய்டு அறுவை சிகிச்சை எமில் அவரோட ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு புதுவித மாற்றையே ஏற்படுத்திச்சு எமில் அவர்களோட ஆராய்ச்சிக்காக அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் மருத்துவத்துக்கான நோபல் பரிசும் கிடைச்சது சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒருவர் நோபல் பரிசு வாங்கினது அதுதான் முதல் முறையும் கூட தைராய்டு அறுவை சிகிச்சை முறைய உலகத்துக்கு முதல்ல கண்டுபிடிச்சு சொன்ன எமில் தியோடர் கோச்சர் அவர்களை கௌரவப்படுத்த சுவிட்சர்லாந்து அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷம் அஞ்சல் தலை ஒண்ணா இந்த அஞ்சல் தலை மருத்துவர்கள் அதாவது பிசிஷியன்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நோபல் பரிசு வென்றவர்கள் அதாவது நோபல் பிரைஸ் வின்னர் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் ஹெல்த் கேர் அதாவது சுகாதாரம் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்